தகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு மெய்யன்பர்களே உலகத் தமிழர்களின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற அமைப்பின் வாயிலாக பெருந்தகை அருளிய குரட்பாக்களின் பொருளை உங்களோடு முடிந்தவரை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி முதல் நாள்தோறும் ஐந்து நிமிடங்கள் குரட்பாக்களுக்கு இயன்றவரை அறிந்தவரை பொருள் கூறி மகிழ்ந்து வருகிறேன் மனித உடலில் வாழ்கின்ற உயிர் நலமாக வாழ்வதற்கு ஏழு விதமான நலன்கள் தேவைப்படுகின்றன என்று முகவுரையிலே கூறினேன் அறிவு நலம் மனநலம் சொல்நலம் செயல் நலம் உடல் நலம் உறவு நலம் பொருள் நலம் ஆகியவையே அந்த ஏழு நலன்கள் இவற்றில் ஒவ்வொரு நலனை குறித்தும் திருவள்ளுவர் அருளிய அதிகாரங்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் பொருளை தொடர்ச்சியாக திருவள்ளுவருடைய திருவருளால் அறிந்து வருகிறோம் முதலில் அறிவுநலம் என்ற தலைப்பிலே அறிவுடைமை புல்லறிவாண்மை பேதைமை கல்வி கல்லாமை கேள்வி ஆகிய ஆறு அதிகாரங்களிலுள்ள குரட்பாக்களுக்கு சற்று சுருக்கமான அதே சமயம் தெளிவான பொருளை பார்த்திருக்கிறோம் இருதியாக பார்த்த கேள்வி அதிகாரத்தின் வாயிலாக திருவள்ளுவர் நமக்கு உணர்த்த விரும்புகின்ற கருத்துக்களை சுருக்கமாக இப்பொழுது பார்த்துவிட்டு அடுத்த அதிகாரத்திற்குள் நாம் செல்லலாம் என்று கருதுகிறேன் முதல் குரலில் செல்வத்துள் செல்வம் செவி என்று கூறி அறிவுள்ளார் திருவள்ளுவர் அதாவது ஒருவருக்கு செல்வங்களுள் சிறப்புமிக்க செல்வமாவது காதின் வாயிலாக நூல்களின் பொருள்களை கேட்பதால் கிடைக்கும் செல்வமாகும் அது மற்ற செல்வங்களை காட்டிலும் உயர்ந்ததாகும் என்று கூறி அருளினார் அறிவுச் செல்வம் ஒன்றே பிறவிதோறும் இன்பம் தரும் துன்பத்தை அடியோடு நீக்கும் என்ற கருத்தானது நன்கு உணர்த்தப்பட்டது இரண்டாவது குரலிலே திருவள்ளுவர் கேள்வி சுவையின் பெருமையினை பின்வருமாறு உணர்த்தினார் காதுக்கு உணவாகிய கேள்வி போது வயிற்றினுக்கும் சிறிது உணவு தரப்படட்டும் வயிற்றுக்கு கொடுக்கப்படும் உணவு உண்ணும் பொழுது மட்டுமே சுவை தரும் பிறகு புலநின்ப நாட்டத்தையும் நோயையும் வளர்க்கும் அளவாக உண்பாயாக அறிவை வளர்ப்பாயாக என்ற கருத்து உணர்த்தப்பட்டது மூன்றாவது குரலில் காதுக்கு உணவாகிய கேட்டலை உடையவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவியாகிய உணவினை உடைய விண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தேவர்களோடு ஒப்பிட்டு போற்றப்படுவார்கள் என்று கூறினார் நானூற்றி பதினொன்று நானூற்றி பன்னிரெண்டு நானூற்றி பதிமூணு இம்மூன்று மூலம் கேள்வியின் பெருமை கூறப்பட்டது ஒருவன் தனது உள்ளத்திற்கு உறுதியை அருளும் நூல்களை முறையாக கற்காதவனாக இருந்தாலும் அறிஞர்களின் சொற்களை நன்கு கேட்க வேண்டும் அவ்வாறு கேட்பதால் ஒருவருக்கு உள்ள தளர்ச்சி ஏற்படும் பொழுது உறுதியை நிலைக்கச் செய்யும் துணையாக அமையும் என்ற கருத்தை நான்காவது குரலிலே பார்த்தோம் ஐந்தாவது குரலில் அறிவும் ஒழுக்கமும் உடையவர்களுடைய வாயிலிருந்து வரும் அறியாமையை நீக்கக்கூடிய தீதற்ற சொற்கள் வழுக்கும் தன்மையை உடைய சேற்று நடப்பவர்களுக்கு உதவுகின்ற ஊன்றுகோல் போன்றவை என்று அருளினார் எவ்வளவு சிறியதானாலும் உள்ளத்திற்கு உறுதியை தரும் அறிவை வளர்க்கும் நூற்பொருட்களை கேட்க வேண்டும் அவை நிறைவான பெருமையை தரும் என்று ஆறாவது குரலிலே உபதேசிக்கப்பட்டது அறிஞர்களின் நிறைந்த சொற்களை கேட்டவர் நூலின் கருத்துக்களை ஒருவேளை தவறாக புரிந்து கொண்டாலும் வளர்க்கும் சொற்களை சொல்ல என்று ஏழாவது குரலிலே அருளி செய்தார் நானூற்றி பதினான்கு நானூற்றி நானூற்றி பதினேழு இந்த நான்கு குரட்பாக்களிலும் கேட்பவர்களுக்கு வரும் நன்மையை கூறினார் கேட்பதனால் துளைக்கப்படாத காதுகள் கேட்கும் ஆற்றலை உடையனவாக இருந்தாலும் கேட்கும் ஆற்றல் இல்லாததாகவே கருதப்படும் நுட்பமான நூற்பொருள்களை கேட்பவர்களாக இல்லாதவர்கள் பணிவுடைய சொற்களை உடையவர்களாக ஆவது இயலாது காதுகளின் வாயிலாக நுகரப்படும் சுவைகளை அறியாமல் வாயிலுள்ள நாக்கினால் உண்ணப்படும் உணவின் சுவைகளை அறியும் அறிவினை உடைய மனிதர்கள் இறந்தாலும் வாழ்ந்தாலும் அவர்களுக்கும் உலகத்திற்கும் யாது பயன் ஒரு பயனும் இல்லை என்பதை உபதேசித்தார் நானூற்றி பதினெட்டு நானூற்றி பத்தொன்போது ஆகிய மூன்று குரட்பாக்களும் கேள்வி அறிவை பெறவில்லை என்றால் வரக்கூடிய குறையை அல்லது குறைபாட்டை உணர்த்தி அருளின அறிவின் பெருமையை கல்வியின் சிறப்பை உடன்பாட்டு முறையிலும் எதிர்மறையாகவும் உணர்த்திய அதிகாரங்களில் உள்ள குரட்பாக்களுக்கு பொருள் தெரிந்து கொண்டிருக்கிறோம் கற்றதனால் ஆயபயன் என் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்பது திருவள்ளுவருடைய பொய்க்காத பொன்மொழி கல்வியின் பயன் கடவுளை அறிந்து வழிபடுதலே ஆகும் இனி திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் அமைந்துள்ள குரட்பாக்களுக்கு பொருள் தெரிந்து கொள்வோம் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்